जननी ீகோ மாசனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை நித்தம் सामेवसतु பார்கை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துஷ பாஷமீதி கரைர்வந்தீம் கமலஸ் ாம் பாட்டி பிரிம் திரே பதா தாம் சர்வமலிவே சர்வசாதிக்கேத்யே நாராயணி நமஸ்து திருஷ்டிஸ்விஷன சனாணமாராயணி நமோஸ் ஷரீனித்ணபராணேவி நமோஸ் யா தீத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம ீதிாமிகிகேந்திரம்யம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா ேமேவிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபிய प्रत्यगर्थो व्याप्तं ோப்பளவரோமண்டலாக்கம் யமை ஸ்ரீ जानते मिरांधस्य ோ வம்ச ரிஷிபோ மகத்பியோ நமோ குருபியோபர்த்தோவாஹமஸ்மி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சாந்தோகியஉபனிஷத் எட்டாவது அத்தியாயத்தில் உள்ள மந்திரங்களை படித்து அதற்கு அர்த்தம் தெரிந்துகொள்ளப்போகிறோம் எப்போவுமே எங்களுக்கு இந்த மாதிரி முகாம் நடத்துகிறபோது சொல்லி கொடுக்குறவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு சிரமம்னால் என்னன்னா கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களில் எத்தனை பேருக்கு சாஸ்திரத்தில் பூர்ணமாக பரிச்சயம் இருக்குது எத்தனை பேருக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியறதில்லை ஏன்னா பார்த்த ஒரு ஒருத்தரும் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறதில்ல ஏன்னால் நிறைய சொற்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம் பெரும்பாலும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கூட தெரிஞ்சவங்களுக்கே கூட திரும்ப திரும்ப சில விஷயங்களை நினைவுபடுத்திக்க வேண்டியிருக்கு ஆக புதுசாக படிக்கிறவங்களுக்கு அடிப்படையாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு ஏற்கனவே கேட்டுட்ருக்கிறவங்களுக்கும் அந்த திரும்பி விஷயங்களெல்லாம் ஒரு மாதிரி சிந்திக்க வேண்டியிருக்கு ஆகையினால் நான் பொதுவாக சில முகவுரையாக சில விஷயங்களையெல்லாம் சொல்லிவிட்டு நான் பாடத்தை தொடங்குகிறேன் ஏன்னா சாந்தோக்கிய புருஷத்தினுடைய கடைசி அத்தியாயம் அதுக்கு முன்னாடி ஏழு அத்தியாயம் இருக்குது இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு அத்தியாயமெல்லாம் நான் இதற்கு முன்பு நடந்த முகாம்களில் விளக்கி சொல்லியிருக்கேன் ஆக ஆறாவது அத்தியாயம் சத்வித்யாவை ஒரு வகுப்பு நடத்தியிருக்கேன் அதோட சிடிஸ் எல்லாம் அவைலபிள் அதே மாதிரி அடுத்தது ஏழாவது அத்தியாயம் பூம வித்யாவும் வகுப்பு எடுத்திருக்கேன் அந்த அடிப்படையில் இந்த எட்டாவது அத்தியாயத்தையும் எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து இப்போ அதை தொடங்குறதாக பொதுவாகவே ஜனங்களுக்கெல்லாம் பார்த்தா இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தோமான நிறைய பேருக்கு ஸ்தூல திருஷ்டி தான் பலமாக இருக்குது ஸ்தூலந்தான் நமக்கு சுபாவமாகவே வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் கட்டடம் நல்லாயிருக்கு இப்படிதானே பார்ப்போம் கட்டடம் நல்லா இருக்குது அப்படி சொல்லலாம் அப்புறம் வந்து என்னென்னா அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் இந்த ஸ்தூல திருஷ்டின்னு ஒன்று அப்புறம் சூக்மதிஷ்டின்னு ஒன்று இருக்குது இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஸ்தூல திருஷ்டி சூக்மதிஷ்டி மாணிக்க வாச்சகர் சொல்கிறார் இல்லையா கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இந்த நுண்ணுணர்வுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நுண்ணுணர்வு வேணும் நுண்ணுணர்வு நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுங்கிற வரிய புரிஞ்சுக்கிறதுக்கே நுண்ணுணர்வு இருந்தால் தான் இந்த நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வை ரசிக்க முடியும் இல்லாட்டி இந்த வார்த்தைக்கு மீனிங் புரியாது அர்த்தம் புரியாது வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலும் குழந்தையிலிருந்தே நமக்கு எப்போ பார்த்தாலும் பருப்பொருளோடைய தொடர்பு ஸ்தூலமான விஷயங்களோடைய நமக்கு சம்பந்தம் இருக்குது நம்மளை அறியாமல் ஆனால் நம்ம என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது நமக்கே தெரியாது நம்ம கண்ணாடியை பார்க்குறோம் காலம்பரை எழுந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் கண்ணாடியை பார்க்குறோம் அலங்காரம் பண்ணிக்கிறோம் நம்ம சரீரத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறோம் ஆனால் நான் யார் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறாங்கன்னு தெரியல அப்படிலாம் சரியாக யோசித்தா எத்தனையோ விஷயங்கள்லாம் சரியாகிடலாம் ஆனால் பெரும்பாலும் ஸ்வாவம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நான் உங்களை பார்க்குற போது உங்களுடைய ஸ்தூலத்தை தான் பார்க்குறேன் நீங்களும் என்னை பார்க்குற போது என்னுடைய ஸ்தூல அம்சத்தை தான் பார்க்குறோம் அப்புறம் ஒன்று இன்னும் கொஞ்சம் போனால் பேச்சு பேச்சு பேச்ச வச்சு சில பேர் மனசை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சில சமயம் பேசினாலும் இன்னொருத்தருடைய மனசு புரியறதும் இல்லை பொதுவாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா சாஸ்திரங்கள் எல்லாம் சூக்மதிஷ்டியை தான் சொல்லும் ஸ்தூலத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சூக்மத்தை பற்றி தான் பேசும் ஏன்னா பிரபஞ்சத்தில் ஸ்தூலம் இருக்குது சூக்மம் இருக்குது காரணம் இருக்குது இது தெரியும் ரொம்ப ஸ்தூலமாக இருக்குது அப்படியே பிரிக்கணும் அது ஸ்தூலஸ்தூலம் ஸ்தூல சூக்மம் ஸ்தூல காரணம் சூக்மஸ்தூலம் சூக்மசூக்மம் காரணசூக்மம் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் காரணத்துக்கு மாத்திரம் போக சொல்கிறது கொஞ்சம் கடினம் இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன்னு இதை சொன்னாலே இது புரிஞ்சுக்கணுமே அதாவது என்னது ஸ்தூல ஸ்தூலம் ரொம்பவும் ஸ்தூலமாக இருக்குது இல்லை கொஞ்சம் பரவாயில்லை ஸ்தூல சூக்மம் அப்புறம் என்னது காரணஸ்தூலம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ விஞ்ஞானிகள்னால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் எல்லாருக்குமே இந்த உலகத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி உண்மை எதில எதிலிருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கிற சிந்தனை பௌத்திக பௌத்திக விஞ்ஞானிகளும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சாஸ்திரத்தை ஏற்றுக்காதவர்கள் நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் வந்து அது ஏதோ நமக்கு புரியாதத சொல்கிறது அப்படின்னு நினச்சுன்னு சொல்கிறவங்க இந்த பௌத்திக விஞ்ஞானிகளும் என்ன பண்ணுகிறார்கள் எதிலிருந்து மூலப்பொருள் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி அவங்க நிறுத்தலை இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க குத ஆஜா தா குதம் விசிஹி வேதம் சொல்றது விசி எதிலிருந்து இந்த சிருஷ்டி ஏற்பட்டது குத ஆஜா தா குதம் விசுஷ்டிஹி இந்த விசேஷமாக பார்க்குற இந்த பிரபஞ்சம் எதிலிருந்து வந்து இது இந்த நாசதிய சூக்தத்தில் இருக்கிற ஒரு வாக்கியம் குத ஆஜா குத்த இயம் விசஷஷ்டி குதஹா குத குதானால் எங்கிருந்துன்னு அர்த்தம் குத ஆஜாத்தா எதுலேருந்து வந்தது குதஹா இயம் விசிருஷ்டி விசிருஷ்டி ஸ்ரீலிங்கம் அதனால் இயம் விசிருஷ்டி குதஹா ஆஜாத்தா பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்குறதையே என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது நம்ம கவனிக்கணும் திருமூலர் பாடினார் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் இந்த கண்ணால பார்க்கறது மாத்திரம் பார்க்காதேப்பா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் படிச்சவந்தான் படிக்கிறதுனா வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை நம்முடைய கலாச்சாரப்படி ஒழுக்கமான வாழ்க்கையோடு சேர்ந்த படிப்பு நம்ம பழக்கம் அப்படித்தான் சும்மா வெறும் படிப்பு மாத்திரம் இல்லை படிப்பையே ஒரு உயர்வாக கருதக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடையது சிந்திக்கிறதையே சரஸ்வதி புத்திரூபமாக இருக்கிறாள் சாஸ்திர ரூபமாக இருக்கிறாள் என்று நம்ம நம்புகிறோம் பரிபூர்ணமாக விசுவாசம் வச்சுருக்கோம் உண்மையும் கூட விஸ்வாசம் வைக்கிறோங்கிறது இல்லை உண்மை அதுதான் ஆக இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை நம்ம வாழ்க்கையவே யோசிக்க வேண்டியிருக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சின்னதாக சொல்கிறேன் நமக்கு நிறைய ஆசை இருக்குது வாழ்க்கையில் பார்த்தா நிறையா ஆசை இருக்குது நம்ம ஆசைப்படுறோம் நான் ஏன் ஆசைப்படுறேன் கேனோபனேஷத்தை அப்படி தானே தொடங்குறது கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா எதனால் தூண்டப்பட்டு மனம் உலக விஷயங்களை விரும்புகிறது அப்படி தான் கேட்குறான் சிஷியன் ஆசைப்படுறோம் நம்ம ஒன்று கேட்டு யோசிச்சு பார்த்தா இப்படி சிந்தனை பண்ணால் வித்தியாசமாக தான் தோன்று நம்ம இந்த வாழ்க்கை வேணும்னு கேட்டோமா யார்கிட்ட கேட்டோம் நமக்கு இந்த பிறவி வேணும்னு நம்ம கேட்டோமா என்னெல்லாமோ கேட்குறோம் வாழ்க்கையில் ஆனால் இந்த பிறவி வேண்டும் என்று நாம் கேட்டோமா அப்படின்னா நமக்கு கேட்டதாக ஞாபகம் இருக்கும் இந்த பிறவி வேண்டும் என்று நாம் கேட்டோமா இங்கே என்னெல்லாமா வேணுங்கிறோம் எனக்கு பணம் கொடு தனம் தானியம் பசும் லாபம் திரும்ப திரும்ப வாத்தியார் சொல்லி சொல்லி அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் இதெல்லாம் நிறைய கேட்குறோம் இதை கேட்கறதுக்காக நான் எதுக்கு நான் ஏன் நான் பிறந்தேன் நான் கேட்கலையே எனக்கு பிறக்கணும்னு நான் கேட்டேன்னா என்ன நான் பிறக்கணும்னு நான் கேட்கவே இல்லையே ஆனால் எனக்கு எப்படி பிறப்பு வந்தது இது ஒரு கேள்வி இதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன்னா இல்லையானுங்கிறது பார்ப்போம் ஏன் நான் நான் கேட்காம இப்போ இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா எனக்கு இந்த பர்து வேணும்னு நான் கேட்ட மாதிரி எனக்கு யாருக்காவது இருக்கோ இல்லை சுவாமி போன பிறகு எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஒருத்த கேட்டேன் என்ன எனக்கு மனித பிறவி கொடு அந்த மனித பிறவியில் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்குடு இன்னார் தாய் தந்தை கொடுன்னு கேட்டேன்னா என்ன கேட்க கேட்ட தெரியல எனக்கு தெரியல உங்களுக்கெல்லாம் தெரியுமோ என்னவோ தெரியாது யாருக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம யாரும் இந்த வாழ்க்கையை கேட்கலை அதை இன்னொரு விசேஷம் நமக்கு யாருக்கும் சாகுறத்துக்கு ஆசை இல்லை அதாவது இந்த பிறவியை நாம் விரும்பி கேட்கவில்லை ஒன்று இந்த பிறவியை நாம் விரும்பி கேட்டதாக நமக்கு தெரியவில்லை அப்புறம் இன்னொன்று நமக்கு தெரிகிறது நமக்கு வந்து யாராக வந்து நீங்கள் எப்போ சாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போவே போயிடுறேன் அப்படின்னு யாராக சொல்லுவாங்களான்னு சரி போயிடலாமே அப்படின்னா போக முடியுமான்னா சில பேர் விஷம் சாப்பிட்ட பிறகும் பழிச்சிருக்கான் அப்படியும் பார்க்குறோம் சில பேர் வெறும் பிஸ்கட்டு சாப்பிட்டான் செத்து போயிட்டான் அப்படியும் பார்க்குறோம் அப்போது மரணம் வேண்டான்னு நினைக்கிறோம் ஆனால் அதை நம்மளால் தவிர்க்க முடியுமா இந்த பிறவியை நாம் கேட்கவில்லை ஆனால் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பிறவியிலேருந்து பிற பிறவிலருந்து விடுதலை எல்லாம் பேசலை நான் மரணம் வேண்டாம் என்று நினைக்கிறோம் ஆனால் மரணம் நம்மால் தவிர்க்க முடியாது இதுவே நமக்கு புரியலை அப்புறம் வாழ்க்கையில் அதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும்னு என்னமோ நினைக்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் தான் இது ஒரு புரியாத புதிர் தான் வாழ்க்கை சரி பிறந்துட்டோம் சாகரத்துக்கு விருப்பம் இல்லை ஆனால் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் கண்டிப்பாக செத்தாகணும் என்ன ஆரம்பமே அவங்களமாக இருக்குன்னா வகுப்பு ஆரம்பமே அவங்களமாக இருக்கேன்னா அமங்களம் இல்லை மங்களானாம் மங்களம் சிந்தனை இல்லைவா அது நாம் செத்து போகிறதுனால எத்தனையோ பேருக்கு மங்களம் ஏற்படும் இப்போ இந்த பிறப்பு நாம் கேட்டு வரவில்லை இறப்பு வேண்டாம் என்றாலும் விடப்போவதில்லை இதுக்கிடையில் நம்ம வாழ்க்கை எப்படியோ வந்துடுத்தோம் பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டுருக்கோம் தினமும் இதை இதை குளிப்பாட்டி இந்த உடம்பை குளிப்பாட்டி இதுக்கு சாப்பாடு போட்டு இதை தூங்க வச்சு இல்லையா இன்னும் வேறு ஆள் மாதிரி சொல்கிறீங்களேன்னா இப்படி தான் சொல்லுவேன் நான் இந்த உடம்பை குழுப்பாட்ட வேண்டியிருக்கு இந்த உடம்புக்கு எதாவது வியாதி வந்தால் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு இதுக்கு கலம்புற யோகாசனம் கொடுக்க வேண்டியிருக்கு என்னெல்லாமோ இதுக்கு பண்ண வேண்டியிருக்கு இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இது என்னெல்லாமோ கேட்குறது அப்பப்போ ரவா தோசை கிடைக்குமான்னு கேட்கறது அதெல்லாம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆக இந்த உடம்பை நம்ம காப்பாற்றி இதுக்கு எவ்வளோலாம் வசதி வேண்டியது ஒரு நல்ல ரூம் வேண்டியிருக்கு திறந்தால் தண்ணி வர வேண்டியிருக்கு எல்லா சௌகரியங்களும் இந்த உடம்பை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு நகர்த்துறதுக்கு போகிறதுக்கு வாக்கார் வேண்டியிருக்கு இத்தனை தேவைப்படுறது இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் இங்கே உக்காந்து இங்கே உக்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இதை யோசிக்கிறது பன்னெண்டு நாளைக்கு யோசிக்கிறது அதுக்கப்புறம் யோசிச்சுண்டே இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி யோசிச்சுருக்கோம் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா இந்த ஜென்மாவை தினம் நினைச்சு பார் அதுதான் இந்த ஜென்மா காலம்புரை எழுந்தவுடனே ஆஹா பிறந்துட்டேன் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சாக்காடு உறங்குவது போலும் பிறப்பு விழிப்பது போலும் அப்படி அர்த்தம் அது சாகிறதுங்கிறது தூங்குற மாதிரி அப்படிங்கிறார் திருவள்ளுவர் புறக்கிறதுங்கிறது முழிச்சுக்கிற மாதிரி அப்போ இது தெரிகிறது சாகிறதுங்கிறது தூங்குற மாதிரி புறக்கிறதுங்கிறது முழிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா அதை வச்சு புரிஞ்சுக்கணும் இந்த உடம்புல தினமும் செத்து இந்த உடம்புல தினமும் பிறக்கிறோம் ராத்திரி தூங்குறப்போ இந்த உடம்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்புறம் வந்து காலம்புற எழுந்த உடனே இந்த உடம்புக்கு நமக்கு சம்பந்தம் வந்துடுறது இடையிலடையில் வேற சம்பந்தம் வருது சொப்னத்தில் வேற சொன சரீர சம்பந்தம் ஆக இந்த உடம்போட நமக்கு தொடர்பற்ற நிலையும் தொடர்புள்ள நிலையும் தினந்தோறும் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது அதுவும் இதுபோன்ற வகுப்புகளில் நன்றாகவே அனுபவிக்கப்படும் புரியுறதா புரிஞ்சா சரி இப்போ இந்த பிறப்பு இறப்பு அதுக்கு வந்து தாய்மான் சொல்றார் பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி யான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்சமாயாமனத்தால் வளர்ந்தது தோழி ஆய் இந்த பிறப்பு இறப்பு அதைத்தான் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் இப்போ இந்த ஆசிரமம் இந்த இந்த கட்டடம் திறந்து வைக்கிற போது ஷிங்கேரி நிர்வாகி மடத்து நிர்வாகி பேசினார் சனாதன தர்மிகள் மூன்று விஷயங்களை நன்றாக ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் நல்ல பாயிண்ட் சொன்னார் நமக்கு மேலாக ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு மேலாக மாபெரும் சக்தி இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த பாரத தேசத்தில் நம்முடைய சனாதன தர்மிகள் என்று சொல்லப்படுகிற இந்துக்கள் வேதங்களை பிரமாணமாக கொள்ள வேண்டும் ரெண்டாவது அறிவை தரும் கருவியாக வேதங்களை பிரமாணமாக கொள்ள வேண்டும் இரண்டு அதை சொன்னாலே எல்லாம் வந்துடும் மூணாவது மறுபிறவியிலே ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூணு சரியா இருந்தால் அவன் ஹிந்து சனாதன தர்மி என்று சொன்னார் என்னது நமக்கு மேலே ஒரு மாபெரும் சக்தி இருக்கு வேதங்கள் நமக்கு பிரமாணம் அப்புறம் மறுபிறவியை பற்றிய பரிபூர்ண விசுவாசம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டாலே எல்லாம் வந்துடும் இருந்தாலும் இதை முக்கியமாக இதை குறிப்பிட்டு சொன்னார் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையை நாம் சொ பொதுவாக நம்ம சொல்ற என்ன சொல்கிறாங்க நாம் யாருன்னு நம்ம விசாரிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் இவன் யார் அவன் யார் அது யார் இவங்க யார் அப்படி தான் இங்கே வந்தவுடனே என்ன பண்ணுவான் நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறோம் எந்த ஊரில் இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்குறோம் ஆனால் நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா நம்மளை பற்றியே கேட்க வேண்டியிருக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஏன் மனசு இப்படி இருக்குது எனக்கு ஏன் மனசு இருக்குது எனக்கு ஏன் உடம்பு இருக்குது அந்த மனது ஏன் இப்படி இருக்குது அந்த உடம்பு ஏன் இப்படி இருக்குது கேட்கணுமா வேண்டாமல் அதெல்லாம் யோசிக்க நிறைய பேர் இப்படி சிந்தனை பண்ணுறதில்லை கஸ்துவம் கோஹம் குதா யாத்தா காந்தா தனக திந்தா எல்லாம் நிறைய பாட்டு பஜ கோவிந்தத்தில் தத்துவம் சிந்தைய ததிக பிராதகா அப்படிங்கிறார் சங்கராஜர் ஓ சகோதரனே இதை சிந்தித்து பார்த்தாயா இந்த வாழ்க்கையை நீ சிந்தனை பண்ணினியா அதனால நம்ம என்ன பண்றோம் நான் இப்போ உபனிஷத் கிளாஸ் நடக்கிற போது முதல்ல இந்த அடிப்படை சிந்தனையிலிருந்து நாம விலகிடக்கூட ஏன்னா நம்மளை பத்தி சிந்தனை சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா சாதாரண இப்படி சொல்றது உண்டு எப்படி கண்ணாடியில் முகத்தை பார்த்து நம்முடைய நெத்தியெல்லாம் முகத்தை எல்லாம் நாம் சரி பண்ணிக்கிறோமோ பொட்டெல்லாம் செரி பண்ணி வச்சுக்கிறோமோ அப்படி சாஸ்திரங்கிற கண்ணாடியில் நம்மை பற்றிய உண்மையை நாம் அறிந்து நம்மை திருத்திக்கொள்ள வேண்டும் சாஸ்திரம் தான் அப்படி பண்ணுறது முகம் பார்க்கின்ற கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்து முகத்தை எப்படி நாம் சீர் செய்து கொள்ளுகிறோமோ அப்படி நம்முடைய அகத்தை காட்டும் கண்ணாடியான சாஸ்திரத்தின் துணை கொண்டு நம்மளுடைய அகத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியா இருக்குல்ல அவ்வளோதான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால இந்த சீரகம்னு ஒன்று இருக்கு சீரகம்னா என்ன தெரியுமா அந்த சீரகம் சாப்பிட்டாலே உடம்பு சரியாயிடும் ஏன்னா ஏரகத்து செட்டியார சீரகம் நல்லா பாட்டெல்லாம் உண்டு வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதார் சுமந்திருப்பார் இச்சரக்கை இப்படின்னு ஒரு பாட்டு உண்டு சீரகத்தை சாப்பிட்டா உடம்பு சீராயிடும் அப்படின்னு அது மாதிரி உபனிஷத்தை படித்தா மனசு புத்தி சீராயிடும் சீரகம் அதனாலதான் அது அது மனதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப அது என்ன எல்லாம் மனசும் கெமிக்கல் தானே ஆகையினால மனசும் சரி பண்ணிவிடுமா இருக்கும் நமக்கு தெரியாது அப்போது இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் நமக்கு சாஸ்திரம் குரு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம தேசத்தில் நமக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இந்த நம்ம சிவிலைசேஷன் நம்ம கலாச்சாரத்துலேயே இதெல்லாம் எப்போ இருந்து ஆரம்பித்தது நமக்கு தெரியல நம்ம பழக்கமே என்னென்னா அப்பா அம்மா எல்லாம் நம்மளை கடவுளை கும்பிட்டு தான் நம்மளை பெற்றுருக்காங்க இப்படி தான் நம்ம கலாச்சாரம் எது கல்யாணம் பண்ணுறது இருந்து கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அக்னி முகமாக பண்ணுறாங்க எல்லாம் முறைப்படியே ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த சரீரத்தை உண்டு பண்ணுறதே அம்மா அப்பா வந்து கடவுளையெல்லாம் கும்பிட்டு பெரியவங்க முன்னால் பிரார்த்தனை எல்லாம் பண்ணித்தானே இந்த சரீரத்தையே அவர்கள் உண்டு பண்ணினார்கள் அப்போ இந்த நம்ம என்ன கருது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு பிறந்ததுலேருந்து வளர வளர என்னாகிறதுனா இந்த உலகத்தை பார்க்க ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்க்க எல்லாம் நமக்கும் உலகத்தில் ஆசையெல்லாம் உண்டாகிடுச்சு நிறைய பேர் பார்க்குறோம் காலமுறை போய் பார்த்தா பெரிய பெரிய நகரங்களில் போய் பார்த்தா சென்னையோ வெளிநாடோ எங்கே போய் பார்த்தாலும் எல்லோரும் கால முறை எந்திரிக்கிறாங்க அவசர அவசரமாக வேக வேகமாக காரில் போகிறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க வேலை பார்க்குறாங்க சாயங்காலம் வராங்க நிறைய வேலை பார்த்துக்கிண்டே இருக்க வேண்டும் எதை லட்சியமாக வச்சு மனுஷன் இப்படி ஓயாமல் காரியம் பண்ணுறான் அப்படின்னா இயல்பாகவே நம்ம கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது துஷ்டத் தியகர்ம கிருத்து காரியத்தே ஹவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை நகி தேகபருதா சக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷதா எஸ்து கர்மபல தியாகி சத்யாகி தியபிதீயத்தே ரொம்ப அழகாக இருக்கு கீதையில் சொல்லியிருக்க யாராலையும் சும்மா இருக்கவும் முடியாது ஏதாவது செஞ்சுன்னு தான் இருக்கணும் ஆக இந்த வாழ்க்கையை நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும் அது முக்கியம் அதுக்கு நமக்கு சாஸ்திரம் துணை புரிகிறது சாஸ்திரம் என்ன சொல்லி நான் உன் லட்சியத்தை நீ தெளிவா வச்சுக்கோ அந்த லட்சியத்தை அடையறத்துக்கான வழியையும் தெளிவா நான் உனக்கு சொல்லித்தரேன் உன்னோட லட்சியத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்துறேன் அந்த லட்சியத்தோட லட்சியத்தை அடையறத்துக்கான வழியையும் உனக்கு நான் சொல்லி கொடுத்து தெளிவுபடுத்துறேன் சாஸ்திரம் அதை சொல்லி கொடுக்குறேன் விதந்தி சதுர புருஷார்த்தான் அனேன இதி வேதா வேதத்துக்கு ஒரு டெஃபனேஷன் நிறைய இருக்குது ஒரு முக்கியமான டெஃபினேஷன் விளக்கம் என்னன்னு இதன் வாயிலாக வாழ்க்கையின் குறிக்கோள்களும் குறிக்கோள்களை அடைவதற்கான வழிமுறைகளும் உபதேசிக்கப்படுகின்றன குறிக்கோள்களையும் குறிக்கோள்களை அடைவதற்கான வழிமுறைகளையும் அறிவிக்கின்ற நூல் வேதம் அறிவிப்பது எதுவோ அது வேதம் குறிக்கோள்களையும் குறிக்கோள்களை அடைவதற்கான வழிமுறைகளையும் அறிவிக்கின்ற அறிவு நூல் வேதங்கள் அது புரிஞ்சுக்கணும் சாதன சாத்திய விவேகத்தை சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா அதைத்தான் இன்னொரு கருத்து சொல்றோம் நாம இப்படி உபனிஷத்து கிளாஸ் வந்து மனுஷனை தவிர மனுஷனை தவிர தேவலோகம் இருக்குது தேவர்கள் படிக்கிறாங்கிறாங்க அது நமக்கு தெரியாது நம்ம இந்த உலகத்தில் பார்த்தோமானால் மனிதனை தவிர வேறு சரீரத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் கற்பதாக தெரியவில்லை இப்படியெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியெலாம் வச்சுருக்கா நரி நரி யூனிவர்சிட்டி புலி யூனிவர்சிட்டி எறும்பு யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கா பள்ளிக்கூடமெல்லாம் இருக்கா மனுஷனுக்கு தான் பள்ளிக்கூடம் ஏன்னா மனுஷன் கிட்ட இருக்கிற ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒரு ஒரு வகுப்புலேயும் சொல்லிருக்கேன் மனுஷனுக்கு மூணே மூணு தான் ரொம்ப முக்கியம் ஒன்று அறிவு இன்னொன்று அன்பு இன்னொன்று ஒழுக்கம் இது மூணும் இல்லைன்னு வச்சுங்க அவன் மனுஷன் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை நல்ல அறிவு அது நல்ல அறிவுன்னு வேறு சொல்ல வேண்டியிருக்கு நல்ல அறிவு அன்பு ஒழுக்கம் ஒக்கம் நான் அறம்னு சொல்லுவேன் மாற்றி சொல்கிறேன் ஏன்னா அறம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அறம் தர்மஹா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அதுவே அந்த அந்த சொல்லினுடைய இதே ஒழுக்கம்னால் கொஞ்சம் அதிகமாக புரியிற மாதிரி தெரியுது எனக்கு உங்களுக்கு எப்படியோ தெரியாது ஆக இது இது இன்னும் சொன்னோம்மா இன்னும் ஒழுக்கம் அறம்ங்கிறது வேறு வேறு கிடையாது பக்கத்துலே தான் இருக்குது ஒரே மாதிரி மனமும் வாக்கும் காயமும் ஒரே மாதிரி ஒழுகணும் அதுதான் ஒழுக்கு ஒழுக்கம் அப்படி வந்தது தான் அது நமக்கு ரொம்ப விசேஷம் என்னதுன்னா புத்தி சக்தி அந்த புத்தி சக்தினால நமக்கு அது இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன் நம்ம எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி ஒன்று இருக்குது ஒருத்தர் சொன்னால் புரிஞ்சிக்கிற சக்தி இருக்குது இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அதுலேயும் தாமசம் ராஜசம் சாத்திகமெல்லாம் இருக்குது மந்தம் மத்தியமும் உத்தமம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் பொதுவாக நமக்கு எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது அப்புறம் வந்து ஆசைப்படுற சக்தி இருக்குது ஆசைப்படுறதுங்கிறது ஒரு சக்தியாக சாஸ்திரம் சொல்கிறது ஞானசக்தி இச்சா சக்தி அப்புறம் அடுத்தது கிரியாசக்தி நிறைய பேருக்கு ஞானமே தகராறு அப்படியே ஞானம் இருந்தாலும் இச்சையில் பிரச்சனை அப்படியே இச்சை இருந்தாலும் கிரியையில் பிரச்சனை கிரியையும் சரியாக இருந்தாலும் பலன்லையும் பிரச்சனை ஞானசக்தி நிறைய பேருக்கு எல்லாமே தெரியலையே தெரியவே மாட்டேங்கிறது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதை நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க இல்லாட்டி வள்ளுவர் சொல்லுவாரா கற்பவை கற்கன் படிக்க வேண்டியதை படின்னு சொல்லுவாரா அப்போ அந்த காலத்துலேருந்தே இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டாதெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறான் அதனால் என்ன ஆகுறதுன்னா தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு பு புத்தியில் இடம் இல்லை ஏன்னா தெரிஞ்சிக்கக்கூடாதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியில் இடம் இல்லை ஃபுல் அந்த இது என்ன இந்த சிப்பெல்லாம் ஃபுல்லாகிடுறது பாருங்கள் சில சமயம் கிக்கா என்ன இல்லாமல் பயிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன ஆகிடுறதுண்ணா கொஞ்சமான உடனே ஃபுல் இனிமேல் இதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது செட்டிங்ஸில் போய் ரீ அரேஞ்ச் பண்ணு வேண்டாதெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்னா அதில் ஈஸியாக டெலீட் பண்ணிவிடலாம் அதில் ஈஸியாக டெலிட் பண்ணிவிடலாம் இங்கே நம்ம என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்னு ஆரம்பித்தோம்னா நிறுத்த முடியாது எதுக்கு இதை சொல்கிறோம்னா தெரிஞ்சுக்க ஞானசக்தி இச்சாசக்தி இந்த மூணு சக்தியும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் அதுவே பெரிய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி இப்போ சாந்தோக்கிய உபனிஷத் வகுப்பு நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுகிறோம் அந்த சாந்தோக்கிய உபனிஷத் முகாமுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் சில பேருக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு முகாம் நடக்கிறதுங்கிறதே தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் போகிறதுக்கு ஆசை வராது ஆசை வந்தாலும் செயல்பட முடியாது வர முடியாது ஆசை இருக்குது எனக்கும் உங்கள் கூட வரணுன்னு தான் ஆசை ஆனால் எனக்கு வீட்டில் எங்கள் வீட்டில் அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் அதனால் முடியல அதனால் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க நாங்கள் கொடுக்காமல் வச்சவங்க ஆ என்னால் நீங்களெலாம் போகிறீங்க போயிட்டு வாங்க அங்கே சாமியார் சொல்கிறாருன்னு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆகையினால அந்த வர முடியல அப்படியே வந்தாலும் சாமியார் என்ன சொல்கிறாருன்னு புரியலப்பா புரிஞ்சதுன்னாலும் இதில் பாதி புரிஞ்சது பாதி புரியல எல்லாம் ஒரு விஷயம் புரியறதுக்கு ஜென்ம கூட எடுக்க வேண்டியிருக்கலாம் ஒரு அநேக ஜென்ம சம்சித்தகான்னார் கிருஷ்ணர் பல பிறவிகளுக்கு பிறகுதான் ஒருவனுக்கு இந்த உண்மை விளங்குகிறது மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தஜே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரோ சில பேர்தான் உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அவர்களுள்ளும் உண்மையை யாரோ சிலர்தான் புரிந்து கொள்ளுகிறார்கள்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ஆகையினால் இதெல்லாம் ஒரு வழியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வேதங்கள் நமக்கு குறிக்கோள்களை சொல்லிக் கொடுக்கின்றன நம்ம வேதத்தை ஒத்துனுட்டோம்னா ரொம்ப சௌரியம் நான் சொல்லலை பகவானே சொல்றார் ரிஷிர் பகுதா கீதம் சந்தோபிர்விவிதை பிதக்கு ப்ரஹசூத்திரபதைச்சைவேத்துமிர்விஷித்தை தஸ்மாச்சாஸ்திரம் பிரமாணம் தேயா காரியவியவஸா ஷாஸ்திரவிதானோம் கர்மகர்த்துகார்ஹசி அர்ஜுனா வாழ்க்கையில் எப்போவும் சாஸ்திரத்தையே பிடிச்சிக்கோ தஸ்மாத்து சாஸ்திரம் தே பிரமாணம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஷாஸ்திரந்தான் பிரமாணம் சாஸ்திரத்தினுடைய கருத்தை அறிந்து செய்ய வேண்டியதை செய்வதற்கு தகுதியுடையவனாக ஆக்கி கொள்வாய் அப்படி அழகாக சொல்லி கொடுக்குறார் பகவானும் ஆகையினாலும் நம்ம உபனிஷத்தை படிக்கிற போது நமக்கு இதெல்லாம் இந்த திரும்ப திரும்ப காலம்பரை எழுந்தவொன்னே சொன்னேன் இல்லையா காலை எழுந்த உடன் படிப்பு பாரதியார் பாடினார் குழந்தைகளுக்கு நம்மளுக்கும் அதான் வந்து வரிசையாக எல்லாம் பண்ணி இந்த படிக்கிற போது எதுக்கு இதை சொன்னோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட புத்தி சக்தி இருக்குது அதுக்கு அனுகூலமாக சாஸ்திரமும் துணை புரிகிறது அது நம்முடைய குறிக்கோள்களை சொல்லிக் கொடுக்குறது நமக்கு ஒன்றும் புரியலை உலகத்தில் திடீர்னு வந்துட்டோம் ஆனால் நமக்கு என்னெல்லாமோ சம்ஸ்காரம் இருக்கிறது எதுனால இந்த சம்ஸ்காரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை எல்லாம் புரியாத புதிராக இருக்குது ஆனால் நம்ம தேசத்தில் அது ஒரு வழி வச்சுருக்காங்க கடவுள் படைக்கிற நமக்கு இந்த வேதங்களை கொடுத்து தான் உலகத்தை படைச்சார் அப்படின்னே சாஸ்திரங்கள் சொல்கிறதுனால நமக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குரலெல்லாம் ரெடியாக இருக்குது திருக்குறள் ரெடியாக காத்துட்ருக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு ஆகா இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம என்ன சிந்திக்கணும்னு கேட்டால் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு முன்னால் உபனிஷ சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது நீ உனக்கு பிறப்பும் இல்லை உனக்கு இறப்பும் இல்லை உனக்குன்னு நம்மளை பார்த்து சொல்கிற போது எதை பார்த்து சொல்கிறது அப்படின்னா கைவல்லிய நவநியத்தில் சொல்லப்படுகிறது உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே உடம்பை பார்த்து பேசலை உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை பார்த்து பேசுகிறோம் உயிர் கருப்பாக இருக்குமா சிகப்பாக இருக்குமா தெரியாது இப்போ இங்கே நிறைய உடம்பு இருக்குது நிறைய உடம்புக்குள்ளே நிறைய உயிர் இருக்குது இதுவே நம்ம நிறைய பேர் நம்ம உடம்பு தான் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் உடம்பு செத்து போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் அப்படி சொல்லு பார்த்து உபதேசம் போதுவாரே உனக்கு இறப்பும் உனக்கு சொல்ற போது உயிருக்கு பிறப்பும் இல்லை உயிருக்கு இறப்பும் இல்லை உடலுக்கு பிறப்புண்டு உடலுக்கு இறப்புண்டு உடலுக்கு கண்டிப்பாக உடலுக்கு கண்டிப்பா வளர்ச்சி உண்டு உடலுக்கு கண்டிப்பாக நோய் உண்டு உடலுக்கு ஆரோக்கியமும் உண்டு உடலுக்கு ரோகமும் உண்டு உடலுக்கு அழிவும் உண்டு இதை மனசில் பதிய வச்சுக்கணும் எனக்கு சாவே கிடையாது நாம் பெற்றிருக்கிற உடம்புக்கு சாவு கண்டிப்பாக நிச்சயம் எப்பன்னு எனக்கே தெரியாது இந்த உடம்புக்கு வயசாய் சாகலாம் வயசாகாமலேயும் சாகலாம் ஆனால் இந்த உடம்பு வந்திருக்கு உடம்பு போக போகிறது இதை மறந்துடக்கூடாது புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு நிறைய குரலை தான் சொல்ல போறேன் ஏன்னா தமிழ சொன்னாதான் புரியுறது எனக்கு வச்சுக்கோங்க குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அதனால் நம்ம கவலையே பட வேண்டாம் நான் செத்து போயிடுவேணும்னு எனக்கு கவலையாக இருக்கு சொல்லவே வேண்டும் ஏன்னா நான் பிறக்கவே இல்லை நான் வந்து இன்னும் கீதைக்குள்ளே போகல நஜாயத்தே பிரியத்தைவா கதாச்சித்தெலாம் நான் சொல்லலை ஆனால் நீங்கள் புரிஞ்சுங்க ஜீவாத் நான் அத்வைத்த வேதாந்தமே இப்போ நான் பேசலை முதல்ல துவைத்த வேதாந்தம் புரியட்டும் அப்புறம் அத்வைத வேதாந்தம் பேசுவோம் ஆக இந்த ஜீவாத்மாவை பார்த்து உபதேசம் பண்ணுகிறது சாஸ்திரங்கள் எல்லாம் வேதங்களெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து சொல்லி கொடுக்குற போது என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா துவம் ஜீவகா அசி இதான் நான் வழக்கமாக சொல்கிறது இது அடிப்படை பாடம் அதனால் உனக்கு தார்காலிகமாக மனுஷரீரம் கிடைத்திருக்கிறது ஏதோ ரொம்ப தார்காலிகமாக ஒரு மனுஷரீரம் கிடைச்சிருக்கு அதை நீ வந்து உபயோகப்படுத்தி அந்த சில குரலுக்கெல்லாம் நான் பொருள் சொல்லவே இல்லை புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்குன்னா எதிர்பார்த்தம் இந்த உயிருக்கு இன்னும் நிலையான வீடு கிடைக்கவில்லை போலும் அப்படின்றது புக்கில் அமைந்தின்று கொல்லோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் நிலையான வீடு கிடைக்கவில்லை போலும் எதுக்குன்னா உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு இந்த உடம்புக்குள்ள ஒனம் பண்ற இந்த உயிருக்கு உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு அமைந்து படிக்கணும் உடம்புக்குள்ள ஒரு ஓரத்தில் குடியிருக்கிற இந்த உயிருக்கு இன்னும் தெரியான பர்மனென்ட் ஹவுஸே கிடைக்கல நம்மளான இங்க வந்து பெரிய பங்களாவை கட்டிவிட்டு செத்து போயிடுறோம் இந்த உடம்பே பர்மனண்டா இல்லையே ஏதோ இருக்கா இதுக்காக தான் பண்ணி வச்சுருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கலாயம் விட முடியல அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போகணுமேங்கிறது நமக்கு தினம் யோசிக்கணும் அதனால இந்த நிலையாமை புரியாததுனால நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் நிலையாமை புரியணும் இந்த இப்போ நம்ம இந்த உடம்பு நமக்கு நிலைத்ததல்ல இந்த உடம்பு தற்காலிகமாக பெறப்பட்டிருக்கிறது பகவானும் கீதையில் சொன்னார் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் அனித்யம்னு சொன்னால் என்ன அர்த்தம் நிலையற்றது லோகம்னா சரீரம் இந்த உடல் நிலையற்றது இந்த உடல்னால் அனுபவிக்கிறதெல்லாம் உடல்னால் அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் துன்பமாகவே மாறுகிறது அசுகம் இந்த சரீரத்தை சொல்றார் இது நிலையற்றது இன்பம் இல்லாத துன்பம்னு கூட சொல்லலை இன்பம் இல்லாதது இன்பம் இல்லாததுன்னா என்ன துன்பம் தான் போட்டுக்கணும் ஆனால் இன்பம் மாதிரி தோன்றுவதனால இந்த உடல் நிலையற்றது இந்த உடல் இன்பம் அல்லாதது ஆகவே நிலையற்ற இன்பமில்லாத உடலை பெற்றுள்ள நீ நிலையான நிலையான பேரின்பத்தை அடைய முயல்வாயாக அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் அடுத்தது உடனே மன்மநாபவம் அத்புக்தாக இருக்கு ஆக இந்த உயிரு கொடுத்துருக்காரப்பா இந்த உயிருக்கு இந்த உடம்புல என்ன லட்சியம்னு கேட்டா இந்த உடம்பை காப்பாற்றுறது ஒரு லட்சியம் இந்த உடம்ப காப்பாற்றணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் இருக்கிற வரைக்கும் இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு இருக்கு கடோபரிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது இந்த உடம்பு தேருங்கிறது இந்த உடம்பு தேர் கடிவாள கயிறு மனசு புத்தி தேரோட்டி இந்திரியங்கள் குதிரைகள் இந்த சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐம்புலன்கள் பாதைகள் குறிக்கோள் போ எனது போகமா मोक्षमा शरीरं रथमेवतु மோகமா ரூசிம் வினப்பகிரி ஹயு விஷயோச்சராமோயுக்மீஷிணாஸ் விவசாய சமனஸ்க்காஷுச்சி சும் தோதி யாத் பூயோ यस्तु अविज्ञानवान பவதி அமனஸ்க சதாசுச்சி ந சத்மாப்னோதிசாரி இதுக்கு அர்த்தம் சொல்லணும் சொல்லலைன்னா இது புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப அழகாக சொல்லிட்டார் யமர்மராஜா எவன் ஒருவன் எஸ்து விஜானவான் அதாவது யாரொர்த்தன் நல்ல வாழ்க்கையின் குறிக்கோளையும் அதை அடைவதற்கான நெறிமுறைகளும் தெரிந்து கொண்டிருக்கிறானோ சமனஸ்கனதை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ சதா சுச்சிகி ஒழுக்கமாக இருக்கிறானோ சத்து தத்னோதி அவன் அந்த பதத்தை அடைவான் மீண்டும் அவன் பிறப்பதில்லை மீண்டும் அவன் உடல் ஆனால் எவன் அறிவில்லாமல் மனதை கட்டுப்படுத்தாமல் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கு ஆளாகிறான் இதெல்லாம் நமக்கு உபதேசம் நம்ம உருப்படுறதுக்கு உபதேசம் ஆஹா இந்த உயிரை பார்த்து என்ன சொல்றது நீ உடம்பை காப்பாத்திக்கோப்பா இந்த உடம்பு கிடைக்காது ஆனா இந்த உடம்பு காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறது பார்த்தோம் இந்த உடம்புக்கு தான் இத்தனை பண்றோம் ஐயாயிரம் ஏக்கர் சொத்து எதுக்கு உயிருக்கா ஐயாயிரம் ஏக்கர் சொத்து கொடானு கோடி ரூபாய் மாடியில் ஹெலிகாப்டரே இறங்கும் அஞ்சு ஸ்விம்மிங் பூல் ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு ஒரு குழந்தைக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் நிறைய வச்சிருக்கு அதான் அளவுக்கு மீறி போகிறதுனால கஷ்டமாயிடுது ஆக இந்த உடம்பை காப்பாற்றணும் அதுக்கு தேவையான பொருள் தேவை அதுக்கு பேர் அர்த்தம்னு பேர் சம்பாதிச்சாகணும் இல்லைன்னு சொல்லணும் சம்பாதிக்கணும் அர்த்த புருஷார்த்தம் அதை நான் ரொம்ப சொல்லலை அர்த்த புருஷார்த்தம் அடுத்தது காம புருஷார்த்தம் இதெல்லாம் சாஸ்திரம் தான் சொல்லி உனக்கு சுபாவம் இதெல்லாம் ப்ராக்கிருத்த புருஷார்த்தம் ப்ராக்கிருத்திக புருஷார்த்தம்னா இயல்பாகவே மனுஷனுக்கு பணம் தான் நாட்டம் ஒன்றும் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் ஊரே அப்படி தான் போயின்ட்டுருக்கு செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி அப்படி தான் போயின்ட்டுருக்கு பணம் பணம் பணம் பணம் பணம் ஓன் நம்ம பகவதே தட்சிணாமூர்த்தியை மாதிரி பணம் பணம் அது தனியாக அண்ட் கரண்ட்டு மாதிரி ஓடிகிட்டுருக்கு மைண்டில் மனசில் ஆழமாக ஓடிக்கிட்டே இருக்கு வேதமே நமக்கு சொல்றது ஆனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்லிக் இதெல்லாம் செல்வம்னு சொல்கிறது பாருங்கள் நம்ம செல்வம்னு ஏதோ ஒரு கரன்சிய தங்கத்தை வைரத்தை மாற்ற நினைக்கிறோம் வேதம் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறது தனம் அக்னிர் வாயுர் தனம் சூரியோ தனம் வசுகுனம் இந்தோ ப்ரஹஸ்பதிர் வருணம் தனம் அஸ்ணுதே ஸ்ரீசுக்தத்தில் வருது ஸ்ரீசுக்தம்ங்கிறது லக்ஷ்மியை பத்தி சொல்றது என்ன பாருங்கள் தனம் அக்னி நெருப்பு தனமா சிலிண்டர் தனம் அக்னிஹி தனம் வாயு சிலிண்டருக்குள்ளே இருக்கிற காற்று தான் சொல்லணும் தனம் அக்னிஹி தனம் வாயு நமக்கு அடிக்கிற காற்று இருக்கே ஃபேன் சுற்றுறது தனம் வாயு தனம் அக்னியர் தனம் வாயு தனம் சூரியா சூரியன் பிரகாஷிக்கலன்னா நம்ம வாழ்க்கை போயிடும் அவ்வளோதான் விட்டமின் டி இல்லான்னு போய் கொஞ்சம் நேரம் சூரியன் வெளிச்சத்தில் நில்லுங்கிறாங்க இப்போ தோட்டத்து வேலையெல்லாம் செய்கிறாங்களே அவங்களாம் வந்து வயல் காட்டில் வேலை செய்கிறாங்களே வெயிலெலாம் தாங்கிட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கிட்னி கிரியாட்டின் ப்ராப்ளம்லாம் வரதே இல்லை நம்மளை மாதிரி இந்த நிழல்லையே உட்காந்துருக்கிற ஆளுக்கு தான் எல்லாம் வருது இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறோன்னா தனம் சூரியா தனம் வசு வசுகுனா பூமி தனம் அக்னி தனம் வாயு தனம் சூரியா தனம் வசு தனம் இந்திரஹா தனம் ப்கஸ்பதி வருணம் தனம் அஸ்னு மேகம் வந்து மேகங்களெல்லாம் சப்த மேகங்களும் வஜ்ரதரன் ஆணையில் சஞ்சரித்திட இல்லையோ அப்படின்பார் தாய்மானவர் ஆக வஜ்ரதரன்னா யார் இந்திரன் ஆக இந்திரன் அதுவும் மேகங்கள்லாம் கூடுறது இருக்கே அதுவும் இந்திரன் தனம் மழை பெயருது வருணம் தனம் அஸ்ணுதே ப்ரகஸ்பதி நமக்கு அறிவை கொடுக்கிற அறிவு தனம் ஞான தனம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எதுக்கு சொன்ன இது இடையில வந்தது அர்த்தம்னா இந்த சரீரத்தை காப்பாற்றிக்கணும் சொல்றோம் இல்லையா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்க பாயினா இதெல்லாம் வேணும்ப்பா இதை உடம்ப காப்பாற்றணும் அதுக்கப்புறம் என்னென்ன உடம்புல இச்சை இருக்குது எல்லாமே எல்லா சரீரத்திலையும் அடுத்த ஜெனரேஷனை உண்டு பண்ணுற சக்தி எல்லாருக்கும் உடம்புலேயும் வச்சிருக்கார் கடவுள் ஆகையினால என்ன இருக்குதுண்ணா அடுத்த தலைமுறை உருவாக்குறது அதுக்கு சாதனமாக இருக்கிறது காமம் அது காம புருஷார்த்தத்தை என்ன வச்சு விட்டாங்கன்னு அழகா மனைவி குழந்தைகள் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அவனை உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு வேணும் அர்த்தம் வேணும் அதுவும் வேதம்தான் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் நீ விரும்பறையா இல்லையா ஆமாங்கிறான் நம்மளை பார்த்து கேட்குறது உன் உடம்பை காப்பாற்றிக்கணும் உடம்புக்கு உன் உடம்புல வெயில் படக்கூடாது மழை படக்கூடாது ரொம்ப இது பண்ணிடக்கூடாது உனக்கு உன் உடம்புக்கு துணி வேணும் உன் உடம்பை வந்து ஒரு இடத்துல வைக்கணும் படுக்கை போடணும் அதை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டுறதுக்கு பாத்ரூம் வேணும் அதில் இருக்கிற மலத்தை கழிக்கிறதுக்கு டாய்லெட்டு வேணும் அதுக்கப்புறம் அதை படுத்துக்கிறதுக்கு ஒரு பெட்டு வேணும் அப்புறம் அதுக்கு சாப்பாடு போடணும் இதெல்லாம் அர்த்த பொருள் எப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் பொருள் அதுலேயே நமக்கு டைம் எனர்ஜி போயிடுறது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நேரமும் சக்தியும் அதுக்காகவே செலவாகிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற உயிர்களும் வாழ்ந்த குருவி கூட அழகாக கூடு கட்டுறது சிங்கம் கூட கோகையில் போய் உட்காந்துக்கிறது அதுக்கெல்லாம் இயற்கையாகவே இருக்குது நமக்கு எவ்வளோ பெரிய பங்களா கட்டினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட பெரிய பங்களா பார்த்த உடனே அது பிடிக்க மாட்டேங்கிறது அப்போ இது அர்த்த புருஷார்த்தம் அடுத்தது அந்த காம சாஸ்திரம் வழிபடுத்துறது நெறிப்படுத்துறது ஆக காமபுருஷார்த்தம் கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது குடும்பத்தை நடத்துறது இது காம ஆனால் இது எல்லாத்தையுமே தர்மமாக பண்ணணும்னு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா அர்த்தத்தை தேடுறதும் காமத்தை தேடுறதும் சின்ன வயசில் இல்லை இப்படிதானே சந்தேகமாக இருக்கோ அர்த்தத்தையும் காமத்தையும் குழந்தைகளாக தேடுறது குழந்தைகளாக இருக்கிற போது அர்த்த காமத்தில் ருச்சி இருக்குமோ அதுக்கு அது சம்பாதிக்கணும்னு குழந்தைங்களை ச விடுவோமா குழந்தை தொழிலாளர் மொழியை ஒழிப்போங்கிறது வேறு இருக்கட்டும் பொதுவாக என்ன அர்த்தம் குழந்தைங்கள படிக்கத்தான் அதனால என்ன பண்ணிடுறோம்னா அர்த்த புருஷார்த்தத்துக்கும் காம புருஷார்த்தமும் எல்லாருக்குமே அர்த்தம் தேவையா இருக்கு எல்லாருக்குமே காமம் தேவையா இருக்கு ஆகையினால அது என்ன சொல்லுகிறதுனா அது தர்மமா இருக்கணும் தர்மமான அர்த்தம் தர்மமான காமம் ஏன்னா மனுஷன் மற்றதுக்கெல்லாம் அது தானாவே தர்மமா இருக்கு எது சிங்கம் புலி கரடி கொசு எல்லாமே அது தானாகவே இயற்கையாகவே இருக்கு அதுக்குள்ளே ஒரு நிறைய வகுத்துட்டார் ஆனால் நமக்கு மாத்திரம் வந்து கடவுள் சக்தியை புத்தியை கொடுத்துக்காராம் அப்படின்னு மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் ந தேவோ தண்ட மாதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து எம்ஹி இது கொஞ்சம் சூக்ஷமான ஸ்லோகம் தான் அதாவது கடவுள் கம்பை வைத்து கொண்டு நம்மை மேய்ப்பது இல்லையாம் நதேவோ தண்டமாதாய ரஷ்ஷந்தி பசுபாலவது பசுக்களை மேய்க்கின்ற பசுக்களை மேய்க்கிறவன் ஷெப்பள் மேய்க்கிறவன் கையில் குச்சியை வச்சுக்கிட்டு ஆடு மாட மேய்க்கிற மாதிரி கடவுள் நம்மளை மேய்க்கலையாம் நதேவோ தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத்து எம்ஹி ரக்ஷிதும் இச்சந்தி எவனை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அது ஏங்கிறது இல்லை அவனை நல்ல புத்தியோடு அவன் சேர்க்கிறான் அதனால தான் தியோயோன பிரச்சோதயாத் கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம் நம்ம நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடு பிரார்த்தனையே அதுதான் காயத்ரி மந்திரத்தோட பிரார்த்தனை அதுதான் கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடு தப்பான வழியில் நான் போகக்கூடாது அதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய தாத்பரிய நீங்கள் மந்திரம் சொல்லாட்டாலும் பரவாயில்லை இதை சொன்னாலே போ கடவுளே என் புத்தி நல்ல வழியிலேயே போகட்டும் செங்கதிர்தேவன் சிறந்த ஒளியினை போற்றுகின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அவ்வளவுதான் ஆ இந்த தர்மத்தை தான் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு அப்ப நமக்கு என்ன புத்தியை கொடுக்கிறார் இறைவன் இறைவன் கிட்ட புத்தி நம்மகிட்ட இருக்கு அந்த புத்தி நல்ல வழியில் போகிறதுக்கு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் ஆக தர்மமாக அர்த்தமும் தர்மமாக காமமும் வேணும் அதில் தர்மார்த்த காமம் நம்ம அடிக்கடி இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால் இந்த உடம்பில் வாழ்கிற உயிரானது வாழ்க்கையின் குறிக்கோளிலே தெளிவாக இருக்க வேண்டும் இங்கே வந்து நம்ம வந்த வரவை மறந்து மிக்க மாதற்பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் நம்ம அடிக்கடி எது எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை மறந்துடவே கூடாது அடிக்கடி நினச்சிக்கணும் நவோ நவோ பகத்தி ஜாயமானஹாங்கிறது வேதம் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருங்கிறது எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இரு அதை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீ எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு உன்னை நாங்க ப்ளெஸ் பண்ணுறோம் இது என்ன அழகான ஆசீர்வாதம் இருக்க முடியும் Be ever fresh! நவோ நவோ பவதி ஜாய மாநகா இந்த வீடுகள் எல்லாம் பிராமணர்கள் வீட்டில் அந்த எல்லா ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு அக்ஷதை வச்சுருப்பாங்க இந்த பிராமணர்கள்லாம் அந்த அக்ஷதையை வச்சுன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுறவோ ரொம்ப நல்லாயிருக்கும் அது ருதாஸ்மஹர்நோபிய மித்தந்தேயோஸ் அனூராதானவிஷா வந்தீவேமரவீராவோ நவோபவாஜமகேதசாத்தியகிரகந்தே வியந்திரமாஸ்தரதி தீர்மாயு தாழக்கப்புறம் அணிவிக்கி எல்லாத்துக்கு வரிஷ்ய அதில் என்னென்னா எப்போது தினம் புது இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படியே பாரதி ஏற்பட்டார் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று ஒரு நாளும் இந்த பாட்டுக்கு சென்றதை நீ மீளாது மூடரே நீ சென்றதையே நினைந்து கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர் சென்றதெல்லாம் திரும்பி வாரா அந்த பாட்டு முழுக்க ஞாபகம் இல்லை போனதெல்லாம் திரும்பி வராது ஆயினால் தின்று விளையாடி இன்புற்றிடலாம் அப்படின் தின்று அதனால் அதுக்கு புத்தி வேணுமே இன்புற்றிடலாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று வாழ்ந்திடலாம் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அதனால எதற்கு சொல்றோம்னா நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக இப்படி இப்படி சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருக்கேன் சுற்றி சுற்றி சொல்லுவோம் இல்லாட்டி சுற்றி சொல்லும்னா சுற்றி சுற்றி பேசுவோம் இல்லாட்டி சுற்றி பேசும் சுற்றி அறுவாள் சரி இப்போ அர்த்த புருஷார்த்தம் கிராம புருஷார்த்தம் ஆனால் நிறைய என்ன தான் சுவாமியை ஒழுக்கமாக வாழ்கிறோம் நேர்மையாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் புழைக்க முடியாது சுவாமி அது எல்லாேருக்கும் என்னென்னா இது உலகம் முழுக்க நமக்காகவே இருக்கிற மாதிரி நம்ம எல்லோரும் நினச்சின்னு நம்ம எல்லோருக்கும் மனசில் என்னென்னா என்ன இருந்தாலும் சுவாமி எவ்வளவு நல்ல காரியம் பண்ணினாலும் எத்தனை பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் பண்ணினாலும் ஏன் இந்த துன்பம் முற்றிலும் ஒழிய மாட்டேங்கிறது ஏதாவது அங்கேயாவது பிரிக் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கூட இருக்கும் அது எனக்கு இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆனந்தம் நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறப்படி இருப்பீங்க எல்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு இல்லையா கொஞ்சம் கூட இருக்காது அப்படி கேட்பாங்க அவங்களுக்கு அவர் இது ஏன்னா இன்னொருத்தன் துன்பப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ஆனந்தம் நான் மாத்திரம் இல்லை அவரும் பார்க்குறப்படி இருக்கார் அவரும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறார் இப்போ என்ன செஞ்சாலும் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் முழுமையானது இல்லை செல்வம் முழுமையானதல்ல குடும்பம் முழுமையானதல்ல அறச்செயல்களும் முழுமையானதல்ல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ தர்மமாக இருந்தாலும் தர்மம் பூர்ணமானது கிடையாது ஆகையினால துன்பம் கலவாத இன்பத்தை பொருளாலோ இன்பத்தாலோ இன்பம்னா காமம் பொருளாலோ இன்பத்தாலோ அறத்தாலோ அடைய முடியாது ந கர்மணா ந பிரஜயா தனேன கர்மணா அமிர்தத்வம் நனசு கர்மணா அமிர்தத்வம் நனசு என்ன தர்ம கர்மணா அமிர்தத்வம் நனசு பிரஜையா குடும்பம் அம் நானசுகு தனேன அர்த்தேன அமிர்தம் என்ன பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டு அஞ்சாயிரம் ரூபாயை கட்டிவிட்டு சுவாமிஜி ஆசிரமத்தில் போய் ஒழுங்க வேதாந்தத்தை படி கர்மனா அமிர்தத்வம் நானசுகு செல்போனை ரூம்லேயே வச்சுட்டு வகுப்பசுற சமயம் போர் அடிக்கலாம் அடித்தா உடனே என்ன தோணுன்னா ஃபோனை பார்க்கலாமான்னு தோணும் அவள் உடனே அதெல்லாம் கொஞ்சம் தோண ஆரம்பிக்கும் அதெல்லாம் பண்ணாமல் பரவாயில்ல தூங்கினா கூட பரவாயில்லை சத்தம் வராமல் தூங்கணும் ஆ இதெல்லாம் முழுமை இல்லைப்பா அப்போ என்ன தான் முழுமையா இங்கே தான் சீக்கிரட்டே நீதான் முழுமையானவன்னா இது பெரிய குண்டு நீதான் முழுமை நீ என்ன பண்ணுறன்னா முழுமையான நீ முழுமையை தேடுகிறாயே அந்தோ மாயா மாயை முழுமையான நீ இதிலெல்லாம் முழுமையை தேடுறையே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நான் அதுவா இருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் இது வந்து நான் இது ரொம்ப நாளாக மாற்றி மாத்தியெல்லாம் யோசிச்சுருக்கேன் இந்த பாட்டை நான் அதுவா இருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான்னு தாய்மானவர் சொல்றார் ஒரு பாட்டில் ஆனால் இது மெளன குரு வணக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு நான் அதுவா இருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் அப்படின்னா குரு வந்து என்ன பண்றாரா நீ முழுமையானவன் நீ முழுமையானவன் பூர்ணமானவன் அப்படின்னு நமக்கு சொல்கிறார் உயிராகிய நீ உணர்வு நிலையில் முழுமையானவன் அப்படி சொல்லணும் உயிராகிய நீ உணர்வு நிலையில் முழுமையானவன் அதெல்லாம் பிறகு பார்ப்போம் என்ன இது புதுசாக இருக்க ஒரு வார்த்தை உயிராகிய நீ உணர்வு நிலையில் முழுமையானவன் சோல் வந்து கான்ஷியஸ்னஸ் ஆங்கிளில் இன்ஃபினிட் புரியுறதா இங்கிலீஷில் சொல்லி பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சோல் வந்து கான்ஷியஸ்னஸ் ஆங்கிளில் இன்ஃபினிட் பூர்ணமானது ஆகையினால இதுதான்ப்பா பெரிய அதிசயம் நம்ம வாழ்க்கை நமக்கே புரியலை நம்ம ஏன் பிறந்தோன்னு தெரியல ஏன் இப்படிலாம் ஆசைப்படுறோம்னு தெரியல ஏன் இப்படி இமோஷன் ஆகிறோம் உணர்ச்சி வசப்படுறோம்னு தெரியலை ஆனா இதுக்கெல்லாம் சாட்சியா நம்ம தான் இருக்கும் சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உலம் கண்டது எல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி ஆஹ சாஸ்திரம் இது சொல் இது வாழ்க்கையோட புருஷார்த்தத்தை பார்த்துட்டோம் பணம் சம்பாதிச்சு பார்த்துட்டோம் சுவாமி குடும்பம் நடத்தி பார்த்துட்டோம் கோ போகாத கோயில் இல்லை பண்ணாத புண்ணியம் இல்லை எல்லாம் பண்ணிட்டோம் இருந்தாலும் மனசில் இன்னும் ஒரு நிறைவு ஏற்படவில்லை சாந்தமும் லேகா சௌக்கியமும் அது மாத்திரம் இல்லை இவ்வளவெல்லாம் பண்ணுறேன் நீயே நிம்மதி இல்லாமல் இருக்கிற போது இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்னை சுற்றி நிறைய பேர் கேட்குறாங்க சுவாமி இத்தனை கோயிலுக்கு போகிற இத்தனை சாமி கும்பிட்ற இவ்வளவு புண்ணியம் பண்ணுற எல்லாம் பண்ணுற ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க சுவாமி அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இதனால தான் நீ எல்லாம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் அதனால தான் நாங்கள் டிவி பார்த்துட்டு பேசாம முறுக்கு சாப்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் தேவையில்லாதவை பிறந்தோமா வாழ்ந்தோமா நல்ல அஞ்சு பெக்கு குடித்தோமா என்ன சுகமாக இது பண்ணால் கடனை வாங்கி அவனுக்கு கொடுக்காமல் விடுறவமா அதாவது என்ன ஆனந்தங்கிறீங்க நிறைய கோடிக்கணக்கான ரூபா வாங்கிட்டு பேங்கில் தள்ளுபடி பண்ண சொல்ல வேண்டிதான் எல்லாத்தையும் அது வந்து அதெல்லாம் ஒன்றும் கவலைய கஷ்டமே கிடையாது அதெல்லாம் சும்மா கதைங்க கட்டுக்கதை செத்து போனவன் நரகத்துக்கு போவான் சொர்க்கத்துக்கு போவாங்கிறதெல்லாம் பெரிய கெட்டுக்கிறது திருக்குறளில் சொல்லியிருக்கேன் அது மக்களுக்காக சொல்லியிருக்கார் நிஜமாக கிடையாது திருவள்ளுவர் சும்மா சொல்லி வச்சிருக்கார் வானூரையும் தெய்வத்துள் வானோருக்கும் உயர்ந்த உலகம் அப்புறம் வந்து பொன்றுங்கால் பொன்றா எல்லாம் வந்து திருவள்ளுவர் அந்த மக்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி பேசினாரே தவிர ஆனால் அவர் வள்ளுவருக்கு அது உடன்பாடு இல்லை எப்படி தெரியும்னா அப்படி எதுக்கு சொறம் இது அதனால தான் உபநிஷத்துக்கிட்டே வரோம் இல்லாட்டி உபனிஷத்துக்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் பண்ணி பேசாமல் அதுலேயே நிறுத்திருக்கலாம் ஆதிசங்கர் இந்த எட்டாவது அத்தியாயத்துக்கு கொடுக்குற முகவரியை அப்புறம் நான் சொல்ல போகிறேன் இந்த இந்த இடத்துல ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை தொடங்குற போதும் இந்த உபனிஷத்து முதல்ல தொடங்குற போதும் சரி ஒரு ஒரு சம்பந்தங்களை சொல்கிற போதும் சரி ஆதிசங்கரர் மிக தெளிவாக பல விளக்கங்களை கொடுக்கிறார் ஆக மனிதன் நிறைவு பெற வேண்டும் மனிதன்னா என்ன அர்த்தம் இந்த உயிர் நிறைவு பெற வேண்டும் எத்தனை உடம்பு எடுத்தாச்சு அதனால பாடுறார் பட்டினத்தார் என்னது அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ பயம் இறைவா கட்சியே கம்பனு தாய்மான் ஒரு பாட்டிலே நிறைய வரும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே இந்த பொண்ணு பையனுக்கு எந்த பொண்ணு வரப்புறோன்னு வரப்புறாலோ தெரியலையே சுவாமி உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சால் நான் ஏன் கல்யாணம் பண்ணிடுறேன் எதாவது ஜோசியன்னு சொல்லுவீங்களா எப்பிறவி தப்பினால் எப்பிறவை வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே இப்போ எவ்வளோ பயப்படுறாங்க பாருங்க நம்ம ஒரு சௌரியமான வீட்டில் குடியிருக்கோம் என்ன வாடகை வீடு அப்படி சொல்கிறேன் பெர்மனண்ட் ஹவுஸ்ன்னா நீங்கள் வேறு எதை பிரச்சனை வரும் இந்த இடத்துல பண்ணால் திருவள்ளுவர் இந்த உடம்பை வாடகை வீடுன்ட்டார் அதனால் நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க வாடகை வீட்டிலேருந்து அதை காலி பண்ண சொல்கிறாங்க காலி பண்ணால் இந்த வீட்டில் சில சௌரியங்கள் இருக்கு அது அந்த வீட்டில் கிடைக்குமான்னு பார்ப்போமா மாட்டோமா நீங்கள் வந்து நான் தீர்த்தம் கொடுக்க போ சாமி ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் என்னென்ன ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் சரி இப்படி தீர்த்து நல்ல வீடு கிடைப்பதாக சொல்ல அப்போ அது தெரியுது இல்லையா இந்த இப்போ இருக்கிற வீட்டை விட இன்னும் சௌரியமான வீடு வேணும்னு நினைப்போமா இல்லை இதே மாதிரி இருந்தாலும் அது இதை விட சௌரியம் இல்லாட்டாலும் பரவாயில்ல இது மாதிரி வீடாக இருந்தால் கூட போகிறோம் சுவாமின் நான் இதை விட மோசமாக இருந்துடக்கூடாது ஆனாடு காத்தானில் போடுறேன்மா அந்த காலத்துலலாம் இன்னும் கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டில் போடுறேன் இன்னும் பயம் வருமா இல்லையா ஏதோ வேலை பார்க்குறன இன்னும் தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் போட்டுவிடுவேன் வேலைக்கு இப்படின்னு சஹாரா பாலைவனத்தில் போடுறேன் பயம் வருமா வராதா அந்த பயம் இந்த லௌக்கிக விஷயத்துலேயே இந்த உடம்பை காப்பாற்றுறதுலேயே நமக்கு இந்த பயம் எல்லாம் இருக்கும்னா இந்த உயிருக்கு பிறவி விஷயத்தில் எவ்வளோ பயம் வரணும் அது வந்து சின்ன வயசுலையே சொல்லி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் எப்போ இல்லையா சின்ன பையனாக இருக்கிற போது சொல்லுவேன் ஏ பொய் சொல்லாதரா பொய் சொன்னவாக்கி போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் ஆ கிடைக்காத போய் பார்த்துக்கலாம் அப்படியா குழந்தையாக இருக்கிற போது சொல்லிக் கொடுத்து விட்றாங்க அப்போ மனதுக்குள்ளே பயம் உறுத்தின் இருக்குது எங்களுக்கு வந்து என்னென்ன தெரியாது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சின்ன வயசில் நாங்கள் கேட்டது ஒருத்தர் வந்து சினிமா பார்க்கக்கூடாது நிறைய எங்களை நாங்கள் பார்க்குறது என்ன திருவரு இந்த மாதிரி சினிமாதான் நாங்கள் ஒன்றும் பெரிய இந்த கண்ட கண்ட சினிமாலாம் பார்க்க மாட்டோம் அதையே பார்க்கக்கூடாதும்பாங்க திருவிளையாடல் இந்த மாதிரி நல்ல சாமி படமே பார்க்கக்கூடாதும்பாங்க எங்களைலாம் அதெல்லாம் சினிமா பார்க்காது அது கொஞ்சம் சொல்லிவிட்டாங்க அது பதிஞ்சது மனசில் என்ன தே சினிமா பார்த்தேன்னா அது எந்த புஸ்தகத்தில் எழுதினாங்களோ தெரியாது இவங்களா சொல்கிறாங்க தோல் பையில் கங்கை ஜலத்தை எடுத்துன்னு போனால் என்ன பாவமோ அந்த பாவம் தான் தோல் பை தோல் பையில் அந்த வடநாட்டிலாம் உண்டு தோல் பையில் தண்ணி எடுத்துன்னு போவாங்க காருக்கு முன்னாடி கட்டி விட்டுருக்கும் அது முந்தியெல்லாம் அதேதான் விடணும்னா ரேடியேட்டருக்கு விடுறதுக்காக ஆக அந்த தோல் பையில் கங்க ஜலத்தை எடுத்துன்னு போனால் என்ன பாவமோ அந்த பாவம் உனக்கு சினிமாவை பார்த்தா வரும்னு பயமுறுத்து விட்டாங்க ஆனால் எங்களுக்கு புரியாது ஓ பெரிய பாவம் போல் இருக்குன்னு பயந்துட்டுருப்போம் என்னன்னே தெரியாது ஆனால் அந்த மாதிரி பயப்படு அதாவது பா பாவத்துக்கு பயப்படுறதுங்கிறது குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுக்கணும் புண்ணியத்துக்கு ஆசைப்பட வைக்கணும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அது அந்த இதில் இருக்கணும் இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் இது வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்க இந்த அதுக்கு தான் நாங்கள் ரிலீஜனே வேண்டான்னு சொல்கிறது இந்த ரிலீஜன்லாம் கில்ட்டு கான்சியஸை கிரியேட் பண்ணுறது ஆகையினால இந்த கில்ட் இந்த ரிலிஜனே வேண்டாம் பாவிகளே அப்படின்னா எடுத்த உடனே கில்ட்டு வராமையாக இருக்கும் குற்ற உணர்ச்சியை தூண்டுகிறது மதங்கள் குற்ற உணர்ச்சியை தூண்டுகின்றன எனவே மதங்கள் தேவையில்லை அப்படி ஒரு கருத்து இருக்கு ஆனால் பயம் பாவத்துக்கு பயப்பட் மக்களுடைய வரிப்பணத்தை நம்ம ஊழல் பண்ணுறோமே நம்ம அநியாயமாக திருடி எங்கேயோ கொண்டு போய் பேங்கில் போடுறோமேன்னு பயம் வேண்டாமா வேணுமா வேண்டாமா மக்களுடைய சொத்து நாட்டினுடைய சொத்து அதில் நாம் வந்து ஊழல் செஞ்சு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஊழல் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியலை அது அனிர்வச்சனையுமா இருக்கு அதனால் ரொம்ப அதை விளக்க முடியாத ஒரு மா மாயை கூட விளக்கி விடலாம் போல் இருக்கு இதை விளக்குட முடியும் இல்லை சொல்கிறாங்க ஆனால் அந்த மனசில் அந்த அச்ச உணர்வு வேண்டாமா பாரதியார் பாடனா அச்சம் தவிர அவர் அச்சம் தவிர நல்லது பண்றதுக்கு பயப்படாத நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளையே என்னது வாய்சொல்லில் வீரரடி அதனால எதுக்குன்னு பயம் இருக்கும் அந்த அது நம்ம தர்மசாஸ்திரம் அதை பண்ணி வச்சிருக்கு அதனால நிறைய பேருக்கு என்னென்ன கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இதில்லாம் நம்பிக்கை வரமாட்டேங்க ஆனால் அதனால் தான் என்ன நம்புவதே என்ற மறைகளின் கருத்தை நம்பிவிட்டோம் பார் பாரதியார் அதையும் சொல்லுவார் அதையே படிச்சுட்டே இருக்கணும் ஆ சாஸ்திரங்கள் இதிலெல்லாம் உனக்குனர் இது ரெண்டு விஷயம் ஜான் வச்சு நான் இது இடையில் சொல்லிட்டேன் அதனால் இந்த பிறவி இல்லாமல் போகணும்னா தன்னை ஒருவன் முழுமையான உணர்வாக உணர வேண்டும் ரெண்டு படி முதல்ல உயிராக தன்னை உணர்வது பிறகு உணர்வாக தன்னை உணர்வது ரெண்டு படி ஆன்மீக வாழ்க்கையில் இரண்டு அம்சங்கள் முதலில் தன்னை உயிராக உணர வேண்டும் உடலாக கருதக்கூடாது ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி ஆகையினால் நான் உயிர் இதை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம் பாடம் வரும்போது நம்ம பேசுவோம் சிந்திப்போம் மனிதர்கள் எல்லோரும் தங்களை மனித உடலாக கருதக்கூடாது மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களாக தங்களை கருத வேண்டும் இது ஒரு அம்சம் இந்த உயிராக கருதினாத்தான் மறுபிறவி பயப்படுவோம் அடுத்த உடம்பு ஏதோ மோசமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் தன்னை ஜீவனாக நினச்சா தான் ஒரு இது பேர் சாஸ்திரத்தில் ஜீவபுத்தி ஜீாத்ம புத்தின்னு பேர் இந்த ஜீவாத்ம புத்தி இருந்தாதான் நம்ம தர்மமாக பணம் சம்பாதிப்போம் தர்மமா குடும்பம் நடத்துவோம் தர்மத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஜீவாத்ம புத்தி இல்லாதவனுக்கு தர்மமாக பணம் சம்பாதிக்கவோ தர்மமாக குடும்பம் நடத்தவோ எண்ணம் தோன்றாது காம்ப்ரமைஸ் பண்ணிப்பான் சரி ஆகா ஜீவபுத்தி ஜீவாத்ம புத்தி அல்லது உயிராக தன்னை உணர வேண்டும் ஆனால் உயிராகத் தன்னை உணர்ந்தாலும் முழுமை அடைய முடியாது ஏன்னா எவ்வளவு அடைஞ்சாலும் முழுமை தோன்றாது முழுமையை உணர முடியாது துன்பம் கலந்த இன்பம் வரும் இந்த உயிருக்கு உறந் உயர்ந்த உடம்பு கிடைச்சா கூட பிரம்மசரீரம் பிரம்மாவோட சரீரம் கிடைச்சா கூட முழுமை கிடையாது ஏன்னா எத்த எத்திர சரீரம் தத்திர துக்கம் என்பது சாஸ்திர விதி பிரம்மாவோட சரீரமே நமக்கு கிடைச்சா கூட ஆமபுவனால் புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியு கௌந்தேய புனர்ஜன்ம நித்தியே ஆம்மசரீரம் வரை பிரம்மசரீரம் கூட முடியாது ஆகையினால் தன்னை அசரீரியான உணர்வாக தன்னை உணர்ந்தால்தான் முழுமை அந்த உணர்வாக உணர வைப்பது உபனிஷதங்கள் உயிரை உணர்வாக உணரும்படி செய்வது எல்லாம் ஊவாக இருக்கேன் நல்லாதான் இருக்கு அதனால் உயிரானது தன்னை உணர்வாக உணரும்படி உணர்த்துவது உபனிஷதங்கள் இன்னொரு பாஷையில் சொன்ன மனிதனை மனித உடலில் வாழும் உயிராக உணர்த்துவது வேதபூர்வம் மனிதனை மனித உடலில் வாழும் உயிராக உணர்த்துவது வேதபூர்வம் கர்மகாண்டம் வேதபூர்வம் உயிரை உணர்வாக உணர்த்துவது வேதாந்தம் வேதாந்தம் எனப்படுகின்ற உபநிஷதங்கள் ஆக நம்ம உபநிஷத்தை எதுக்காக படிக்கிறோம்னா இப்போ வேத பூர்வம் படித்தவனுக்கு தான் வேதாந்தம் வேத பூர்வம் படித்தா போராது வேத பூர்வத்தில் சொன்னதெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் கடைப்பிடித்து பக்குவத்தை அடைஞ்சிருக்கணும் அவனுக்குத்தான் உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயமெல்லாம் பிரயோஜனத்தை தரும் இல்லாட்டி வெறும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு நூலறிவே தவிர அது என்ன சொல்வது பயனுள்ள நுண்ணறிவாக ஆகாது பயனுள்ள நுண்ணறிவாக ஆகாது ஆகையினால் நம்ம ஏன் உபனிஷத் படிக்கிறோங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை ஏன் உபனிஷத் படிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் என்னென்ன தர்ம புருஷார்த்தம் சொன்னேன் அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தம் தர்மபுருஷார்த்தம் இதுக்கு பேர் தான் மோக்ஷ புருஷார்த்தம் மோட்சத்தை விரும்புகிறவன் உபனிஷதங்களை கற்க வேண்டும் மோக்ஷத்தை விரும்புகிறவன் உபனிஷதங்களை கற்க வேண்டும் இதுக்கு நமக்கு நிறைய லட்சணங்கள்லாம் தெரியணும் மோட்ச சாதனம் மோட்ச மோக் சாதன நிச்சயம்னு ரெண்டு இருக்கு அதை நான் அடுத்த வகுப்புல சொல்ல முயற்சி பண்றேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இதுக்கு பேர் என்னதுன்னா ஞாபகத்துங்க எல்லாருக்கும் நமக்கு அடிக்கடி நம்மளே நம்ம அடிக்கடி கேட்டுக்க வேண்டியது புருஷார்த்த நிச்சயம் எனக்கு இருக்கா வாழ்க்கையில் நான் எதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறத குறிக்கோளாக கொண்டிருக்கேனா இல்லை பெண்ணை விரும்புறதா இல்லை குடும்பம் நடத்துகிறதா இதை வந்து புல குறிக்கோளாக கொண்டிருக்கிறேனா புண்ணிய செயல்களை குறிக்கோளாக கொண்டிருக்கிறேனா நல்ல குணங்களை குறிக்கோளாக கொண்டிருக்கிறேனா எல்லாவற்றுக்கும் மேலாக இனி உடலே வேண்டாம் அதுதான் உயிராகிய நான் உடலற்ற நிலையை அடைய விரும்புகிறேன் உடலினுள் புகுந்து புகுந்து புனரபி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே ஷயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே எத்தனை தடவை சுவாமி பொறந்து பிறந்து கஷ்டப்படுவேன் நான் இனிமே எனக்கு பிறவா நிலையை தாரும் இறைவா எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம் ஆக முக்தியை கேட்பது முக்தியை பிரார்த்தனை பண்ணுறது முக்தியை கேட்கறவனுக்கு தான் முக்தி கிடைக்கும்னு வேதமே சொல்லுது நாயமாத்மா பிரவச்சன லியா நேதையா நகுனாஸ்ருதேன யமேவைஷ விரணுத்தே தேனவ லபிய தஸ்யைஷ ஆத்மா விவணுத்தே தனூகுஸ்வாம் என்று முண்டகோபனிஷத் சொல்லுகிறது கிருஷ்ணரன் சொன்னார் கீதையில ஏயா மாம் பிரபத்தியே தாம் ததைவியம் யார் என்னிடம் எதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் அதையே கொடுக்கிறேன் நான் நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறோம் நெய்யை வாங்கி விட்டு விட்டு இந்த பேரனுக்கு சந்தியாவந்தனம் பண்ணுற புத்திய கொடுப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்தவுடனே கொஞ்சம் ஸ்ர்த்தை வந்துவிடுது ஆகையினால இவங்களுக்கு மோட்சத்தை கேட்கலை அவங்க கேட்காமல் என்ன பண்ணுறாங்க ஏன்னா பேர குழந்தை இருக்கான் அந்த குழந்தைக்கு அவள் வந்து இந்த இருக்கலை வந்துருக்கலையை ஒருத்தர் புதுசாக அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு விட்டு விழுந்துட்டே இருக்குது அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சுவாமிஜி எவ்வளோ இதெல்லாம் சொல்கிறார் நல்ல இது மாதிரி வந்து அந்த குழந்தை எவ்வளோ நல்லாயிருக்கும் அது அந்த குழந்தை அப்படி இருந்தால் எனக்கு நிம்மதி ஓம் மூர்த்தி ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்த தேகாய ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட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 ஆதிகருநஸஸ்வீ